நூற்றி எண்பத்தி ஒன்பது உள்ள கிணற்றில் இருந்து அவர்கள் என்னிடம் கூறினார்கள் நபிஹல்லு செய்தால் அவர்கள் மீதி வைக்கின்ற தண்ணீரை எடுத்துக் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டுக் கொள்வார்கள் என்று உருவா என்பவர் மிஸ்வர் என்பவர் வழியாகவும் மற்றொருவர் வழியாகவும் அறிவிக்கின்றார் இவ்விருவரும் ஒருவர் மற்றொருவரை உண்மைப்படுத்துகிறார்கள்